சத்குரு சுவாமி கி ஜெய்ம் குரு கிருப்பையால் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ராஜ கிஜெய் மிகவும் ரசிக்கக்கூடிய கிருஷ்ண பக்தியும் அந்த பகவான்டுடைய சரித்திரங்களில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவர்களுக்கு வந்து ரசிக்கக்கூடிய ஒரு இடம் அநேகமாக அதிகமாக பாகவதனுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு தெரியுங்கிற வாழ்க்கெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லாத ஒரு கட்டம் அங்கே எட்டாவது ஸ்லோகத்தில் நிறுத்தினோம் இந்த முடிச்சிருக்கும் ரெண்டு மூணு ஸ்லோகத்தை ரெண்டு ஸ்லோகத்தை முடிச்சுட்டு அர்த்தம் பார்ப்போம் தாம் ரூபிணீம் ஸ்ரீ அமரன்ய கதீம் நிரீக்ஷா யா கிருத்த தனோ அனுரூப பிரீத்தமய அலக்குண்டல வோசத்து ஸ்பிரசுதா ஹரிராபாஷே தாபிணீம் ஸ்யமனியம் நரீட்சியா லீலையா அனுப்பீஸ்மே அலக்கண்ட வோல்லுதா ஹரி ஆபாஷ ஸ்ரீபகவான் வாச்சா ரபுத்திரி ஈபிதா பூபை லோகபால விபூதி மகானு சீமதாரியோர்ஜிதை ஸ்ரீபகவான் வாச்சபு ஈப்சிதா பூபை லோகபால விபூதி மகானு சீமதாரியோர்ஜி ஆறாவது ஸ்லோகத்திலேருந்து அர்த்தம் பார்ப்போம் சொன்னது மிக செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு துவாரகாத் தேசம் அதுவும் கண்ணனும் ருக்மிணியும் இருக்கக்கூடிய இடம் கேட்கணுமா அப்படி எப்படி வைக்குண்டத்தில் திருப்பார்கடலில் இருப்பாரோ அப்படி சௌக்கியமாக இருக்கார் அவர் அதுவும் வந்து ரொம்ப சௌக்கியமான ஒரு அனுபவிக்கக்கூடியது பதினாயிரத்தி நூற்றி எட்டு கண்கள் கல்யாணம் பண்ணிட்டு கார் ஒரு பிரம்மச்சாரி இவர் ராமன் ஒரே ஒரு கல்யாணம் தான் அதிலும் அவர் வந்து பதிமூணாயிரம் வருஷம் சுக பிரம்மிடர்கள் சொல்றார் அதை கடுத்துக்கிழமை சுக பகவதன் தான் சொல்லிட்டு இருக்கோம் வால்மீகிரமன் வந்து பதினொன்றாயிரம்னு சொல்றாரு அங்க சௌக்கியமாக இருக்கிற போது காட்டுக்கு அனுப்பிச்சுட்டார் தன்னுடைய பாரியையை பிரிய பத்னியை பார்ம பத்னியை அப்புறம் தங்க விக்கிரம் வச்சுட்டு யஜ்யா பண்ணிட்டு இருக்கார் அவர் வந்து ஏகபத்னி விரதன் இவர் ஏக்கமாக இருக்கக்கூடிய பத்னி விரதன் அவர் வந்து சன்னியாசி மாதிரி இருக்கார் ராஜதர்மத்தை காப்பாற்றார் அது வாஸ்தவம் ராஜதர்மத்தை காப்பாற்று அதுதான் அது இங்கே இவர் பகவான் சௌக்கியமாக இருக்கார் அவர் அவர் பிரம்மச்சாரியாக இருக்கார் இதில் அப்படி இருக்கக்கூடிய அந்த கண்ணன் சிறந்த மாளிகைகளில் மிகவும் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடியதில் அதில் கட்டில் உட்காந்துக்கார் பால் நுரை இருக்கிற மாதிரி அப்படி வெள்ளம் விளையேனு இருக்கக்கூடிய அவள் மெத்துன்னு அதில் உட்காண்டால் மேலே அப்படி தூக்கி அடிக்கும் ஒரு குத்தி குதிச்சேன்னா மேலே அப்படி தூக்கி அப்படி ஒரு இது மெத்துன்னு இருக்கக்கூடியதையும் ஸ்ரீங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் சுக்கமாக உட்காந்துருக்கார் ஜெகதீஸ்வரன் ஆனால் பரமே நாராயணன் வாசுதேவன் கிருஷ்ணன் கோவிந்தன் தன்னுடைய பத்தியும் அவர் வந்து கை காரியம் பண்ணுறார் ருக்மணி தேவியானவள் ரத்தமயமான தண்டம் கேட்கணுமா இதெல்லாம் ஒரே தங்க மயம் தான் இரண்மை தான் எல்லா ரத்த தண்டமான கை கொண்ட அந்த வெண் சாம்பரம் வீசிந்துருக்கார்கள் அதான் ஆலவட்ட கைங்கரியும் அதை வந்து தோழி தோழிகள் வீசி இருக்கார் கைகள் கையில் வாங்கிட்டு அதை அவளே வீசிக்கிறாள் அவத்த மகாராணி ஆச்ச வீசிறாள் அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனை இப்படியும் சாமரம் வீசல் மூலமாக உபாசனை பண்ணுறாள் இதை ரத் இது வரதராஜ சுவாமி இருக்கார் காஞ்சிபுரத்தில் அதை வந்து ஆழ்வார்கள் ஒருத்தர் வந்து ஆழ்வார்கள் இல்லை இவர் அவர் பெரிய விஷ்ணு பக்தர் அவர் வந்து நம்ம நடந்தே அந்த கோவிலுக்கு போய் ஆலவட்ட கைங்கரியம் முன்னுவார் அவர்கிட்ட அந்த வரதராஜன் பேசுகிறாரன் அப்படி பேசுவார் அவரதான் தான் ஆறு கேள்விகளுக்கு பதில் வந்து ராமானுஜ சுவாமிக்காக வாங்கி வரதராஜன் வாங்கி கொடுத்தார் அவர் சொல்வார்கள் பெரியவர்கள்லாம் வைணவ சரித்திரத்தில் சொல்வார்கள் அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் உபாசன மண்டல் அந்த கைக்கறி ஆலவட்ட கைக்கறி மாதிரி இது வந்து ஒரு வெண்சாமரம் வீசிறார் அப்போ ரத்னங்கள்லாம் இழைச்சிருக்கு அப்படி இருக்கக்கூடிய கால் சிலம்புகளால் கலகலகலான் சப் சப்திக்கிறது நடந்தால் சப்திக்கும் அப்படி வரும் நல்ல அதாவது மியூசிக்காக மியூசிக்கல் சவுண்டாக வரும் அதில் மோதிரங்கள் அணியாந்திருக்காள் வளையல்கள் விசிறி இப்படியெல்லாம் கையில் கை விசிறியை கையில் வச்சுருக்க அப்படிப்பட்ட ருக்மிணி மகாலட்சுமி தாயார் சொல்லணுமா அப்படிப்பட்டவள் வஸ்திரத்தின் தடைப்பால் சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயவங்கள்லாம் மூடிண்டு சிவந்த முக்தாரம் அந்த ஒரு பிரகாஷத்தால் இடுப்பில் வந்து கட்டப்பட்ட மேக்கலை அதான் அந்த ஒடியான்னு சொல்வார்கள் மேக்கலை அப்படி அதனால கிருஷ்ண பகவான் பக்கத்துல பிரகாசமா இருக்கார் அவர் கண்ணன் வந்து கருணீலம்னா வந்து சகப்பா இரண்மயமாக அப்படி மின்னல் மாதிரி இருக்காள் அப்படிப்பட்ட கிருஷ்ண பகவான் எந்த ருக்மிணி தேவி லீலா நிமித்தமாக மனித சரீரத்தை எடுத்த பகவானுக்கு லீலா நிமித்தமாக எடுத்திருக்கார் அவஸ்தவம் பகவானுக்கு அனுகுணமான ரூபத்தை கொண்டவளோ லக்ஷ்மி தேவியினுடைய அவவதாரம் திருவவதாரம் அப்படிப்பட்டால் பகவானை தவிர வேறு கதி இல்லை பகவான்தான் கதி அப்படின்னு இருக்கக்கூடியவள் அப்படி சுருட்ட சுருட்டையாக இருக்கக்கூடிய குத்தலங்கள் தலைமுடிகளாலையும் குண்டலங்களாலையும் பறக்கத்தாலையும் அலங்கரிக்கப்பட்ட கழுத்துகள் அப்படி இருக்கும் அப்படி பிரகாசமாக இருக்கக்கூடிய திருமுக மண்டலத்தில் புன்னகையோடு சிரிச்சிண்டே அவருக்கு புன்னையோட சிரிச்சுண்டே அமிர்தமான கடாட்சத்தோடு அந்த ருப்பணியை பார்க்குறார் பார்த்துட்டும் கொஞ்சம் சீண்டி விளையாடி பார்க்கணும்னு பார்க்குறார்கள் சீண்டி விளையாடி இருக்கணும்னு பார்க்குறேன் அப்படி சந்தோஷமடைந்து சிரிச்சுண்டு மறுபடியும் கண்ணன் பார்த்துட்டு கண்ணன் வந்து திருவாயுமலேருந்து பேச ஆரம்பிக்கிறார் அவர் சீண்டி விட போகிறாருப்பான் சொல்கிறார் ஏ ராஜகுமாரி ஏ ராஜகுமாரி நீ வந்து லோகப்பாளர்கள் போன்ற ஐஸ்வர்யம் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கார்கள் மிக மாரபாவா பெ பெரிய பெருந்தன்மை கொண்டு பெரிய பெரிய இதெல்லாம் இந்த கிரடேஷனில் பெருசாக இருக்கிற உலகர்கள் அப்படி சீமான்களாக இருக்கார்கள் செல்வ அழகு உதாரணம் பராக்கிரமம் இப்படி ஒவ்வொரு ஃபேக்டர் ஒவ்வொரு விதமான குணங்கள் அழகு உதார குணம் பராக்கிரமம் இப்படி பலவிதமான ஒரு குணங்களை பார்த்தா அதில் சிறந்தவர்களாக இருக்க ராஜாக்கள்லாம் இருக்கார்கள் ஆனால் அவர்கள் விட்டுட்டியை நான் விவரமாக சொல்லுவோம் விவரமாக சொல்லுவோம் அந்த ஆராது ஸ்லோகத்துல இருந்தேன் ருக்மிணியினுடைய திருமாளிகளை இருக்கார் கண்ணன் பால் நுர மாதிரி இருக்கக்கூடிய வெள்ளை வெளியேனு இருக்கக்கூடிய மெத்தை விரிச்ச கட்டு இல்லை அதுக்கு மேல இப்போ நார்த்தில் எல்லாம் உபன்யாசம்லாம் நடக்கும் இல்லை சச்சங்கம் சச்சங்கம் தான் நடக்கும் அப்போ எல்லா எல்லாரும் மெத்தையா கீழே இருக்கும் அது மேல வெள்ளையா வெள்ள விரிப்பு இருக்கும் வெள்ள வெள்ள இருக்கும் பல பேர் கூடியிருப்பார்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் இருக்கும் அப்படி இருக்கிற மாதிரி இங்க வந்து கண்ணனுடைய சம்ஸ்தானத்தில் கேட்கணுமா அந்த சம்ஸ்தானத்தில் இந்த கட்டில் சுகமாக உட்காந்துருக்கான் பரமாத்மா சௌக்கியமா உட்காந்துருக்கான் லோகத்துக்கு ரட்சகன் நாயகன் அப்படிப்பட்ட தன்னுடைய பதி லக்ஷ்மி பதி அப்ப லக்ஷ்மியான ருப்ணி லக்ஷ்மி பதியான அந்த கிருஷ்ணனை பஜாரம் மன்னிந்திருக்காள் உபரித்து அந்த சாமரம் வீசிறாள் அதுதான் அப்படியே சொன்ன இந்த பரதராஜ சுவாமிக்கு வந்து ஒரு பெரிய விஷ்ணு பக்தர் ஆலவட்ட கைங்கரி பண்ணி ராமானுஜருக்கே வரதராஜனோடு பேசி அவருக்கு வந்து அவருடைய சந்தேகத்திற்கு ஆறு கேள்விகளுக்கு பதில் சொன்னதாக பிரிவார்கள்லாம் சொல்வார்கள் இல்லையா அப்படிப்பட்டது அப்படிப்பட்ட பேசுகிறார் ருக்மிணி அப்படிங்க கண்ணன் பேசுகிறார் அப்படிப்பட்ட ருக்மிணி தாயார் ரத்னத்தால் கைப்பிடி இருக்கு வெண் சாம்பரம் அழகாக இருப்பார் வெள்ளை சாம்பரம் வெண் சாம்பரம் அழகாக இருக்கும் மிருதுவாக இருக்குது பிடி வந்து ரத்னத்தால் இருக்கு குடிப்பிடி அது வந்து தோழி ஒரு கைக்கரை மணி என்று கட ருப்பணி தாயோட சூழி அவ கையிலேருந்து வாங்கி தானே தாரை வீசி சர்வேஸ்வரனான பகவானை உபச்சாரம் பண்ணாள் தனுமீஸ்வரனம் பகவானை உபச்சாரம் பண்ணாள் அது ஒரு கை கருமி இல்லையா சத்திரம் சமர்ப்பியாமி சாம்பரம் சமர்ப்பியாமீதியாமல் சித்தியம் தரிசியாமி வாத்தியம் கோஷியாமி இப்படியெல்லாம் உப்ப உபா உபச்சாரம் இங்கே பதி நேராக அவருக்கு பண்ணிட்டு அப்போது காலில் வந்து சிலம்பு இருக்குது சலங்கு சலங்கு சத்தம் போடக்கூடிய சலந்தும் அதில் ரத்ன ப பரல்கள் அதெல்லாம் இருக்குது கணக்கணக்கணக்கணன் அப்படி சத்தம் வராப்பில் அழகாக மியூசிக் சத்தம் வராப்பில் இருக்கும் சங்கீதமாக வராப்பில் இருக்கும் கைகளில் மோதிரங்கள்லாம் பொண்டுக்கும் வளையல்கள்லாம் இருக்குது ரத்ன வலைகள் வெண்சாமரம் விளங்குறது சரீரத்தை வந்து தவளுடைய ஒத்தரிய வஸ்திரங்கள்லாம் அழகாக முத்து மாலைகள்லாம் அங்கே வந்து இருக்கக்கூடிய க குங்குமம்லாம் பாட்டு செவந்துருக்கு இடுப்புல விலைமதிக்க முடியாத ஒட்டியானம் அதான் ஒட்டியானம் அதுதான் மேக்கலா அது அப்படி அப்படி பார்த்தா அந்த ஒட்டியானம் தான் இப்போ தெரியாது இப்போ அப்படி ஆயிடுத்து இருக்கலாம் பிளாக் பண்ணி வச்சுருக்கிறவள்கிட்ட இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய ருக்மணி பராட்டியானவள் மகாலட்சுமி ஸ்வரூபம் இல்லையா ஒரே ஹிரண்மயமா இருக்கார் இரண்யவர் நாம் ஹரணி சுவர்ண ரஜத அப்படியே காண்பிக்கிறது கிருஷ்ணனுடைய பக்கத்தில் அழகாக அப்படி காட்சி அவர் ஆ கண்ணன் வந்து கருணீல கண்ணன் இவர் வந்து ஒரே தங்கமயமான ரூபத்தில் இருக்கார் அப்படி ருக்மிணி பிராட்டினுடைய திருமுகம் கர்ணம் கரையன்னு இருக்கக்கூடிய சுருண்டு சுருண்டு இருக்கக்கூடிய கேசங்கள் தலைமுடி காதுகளில் குண்டலங்கள் கழுத்தில் வந்து பறக்கத்தோடு இருக்கக்கூடிய நிறைய தங்க அடிகைகள் ஏதாவது ஒரு மாலைகள்லாம் இருக்குது அமிர்தம் அப்படியாக வருஷிக்கிற மாதிரி புன்னகையோடு அப்படி அழகாக இருக்காள் புற பகவான் திருவிளையாடல் செய்வதற்காக மனுஷ வேஷத்தை எடுத்துன்னு வரும்போதெல்லாம் மகாலட்சுமியும் அதுக்கு திறந்த மாதிரி மனுஷ வேஷத்தை எடுத்துகிட்டு வருவாள் இங்கே எங்கே பார்க்கலான்னா அடியானம் நித்தியம் நாராயணன் விஷ்ணு புராணத்தை அங்கே வந்து முன்னாலேயே வந்துடும் இந்த திருப்பார் கட அந்த ஒரு லீலையிலேயே மகாலட்சுமி பிரபாவம் ஏக்கமாக வர்ணிப்பார்கள் அப்போது இவர் என்னென்ன வேஷம் எடுத்துகிட்டு அவதாரம் பண்ணுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ வருவார் இப்போ வந்து ராமனாக வந்தால் சீதியாக அவரால் மகால மாத்து மகா மகாவிஷ்ணுவாக இருக்காள் மகாலட்சுமியாக இருக்காள் கிருஷ்ணனாக இருந்தால் ருப்புணி வருவார் அப்படி பார்க்கலாம் அப்படி மகாலட்சுமி தாயாரும் அவருடைய செயல்பாடு அவருடைய லீலைக்கு தகுந்த மாதிரி மனுஷ வேஷம் எடுத்துண்டு அவதரிக்கிறார் அப்படி அவதாரம் பண்ண உடம்பி பிராட்டி வேறொரு சரணம் வேறொரு அடைக்கலம் இல்லாமல் தங்கட்டியே மிகவும் பிரியம் கொண்டவள் அன்பு கொண்டவள் காதல் கொண்டவள் நடிச்சுண்டு கிருஷ்ணன் சந்தோஷப்பட்டு அப்படி சிரிச்சுண்டு திருவாயு மலர்ந்துருவள் இங்கே தான் இது பண்ண போகிறோம் வாயை கிண்டப்புறம் வாயக்கிண்டே உண்ணப்படும் இந்த விஷ்ணுபுரணத்தை சொல்றது அதனுடைய மகாலட்சுமி தாயாருடைய ஒரு விசேஷத்தை சொல்ற அகடகில் ஹேன் இரையும் என்று அலர் மேல் மங்கையுரை மார்பா திருவாய்மொழியில சொல்றார் ஆழ்வார் அகலகில் ஹேன் இரையும் என்ற அலர்மேல் மங்கை உரை மார்பா அகலகில் ஏன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நம்ம ஆழ்வார் சொல்றது திருவாய்மொழியில மகாலட்சுமி தாயார் இறைவனை விட்டு பிரியாதவள் எப்பவும் கூட இருக்கக்கூடிய அனபாயினி அவரால் விடவும் முடியாது அவரால் விடவும் முடியாதவள் அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படி அப்படிப்பட்ட பிராட்டியும் தனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை பொருட்டு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தனக்கு ஒன்றும் ஒரு பெரிய லட்சியம் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்னு காண்பிக்கிறாப்பில் இந்த தேவியை அவர் தாம் என்பதாக சொல்கிறதுனால குணங்களுக்கு தாம் ரூபிணின்னு சொன்ன குணங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரெஷராக ஒரு ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடியவள் அவள் தான் ஸ்தியம் ரூபிணி என்பதனால் அந்த அழகில் யாரையும் ஜெயிக்க முடியாது மிஞ்ச முடியாதுங்கிறவால் அழகில் மிஞ்சி இருக்கக்கூடியவள் இவள் தான் மாதிரி தன்னையே நிழலாக தன்னையே ஒரு பற்றாக பற்றியிருக்கக்கூடியவள் சொல்லி குணங்களால் ருக்மிணியே பகவான்கேற்றவள் சொல்கிறது அவளே தானே சொன்னாள் முன்னாலே அவளுடைய சந்தேகத்தில் ராகவத்வே ராகவத்வே பவேத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மணி அந்யேஷு சா அவதாரேஷ விஷ்ணோ ஏஷ அனபாஜனே தேவத்வே தேவதே தேகேயம் தேவதேகேயம் மனுஷியத் மனுஷி விஷ்ணோ தேகானுரூபாம்வை கரோத் ஏஷ ஆத்மனு தனும் பிர சொல் அடிய முன்னாரு சொன்ன அது சொல்றார் அவர் பராசர ரிஷி சொல்றார் ராகவேதே கிருஷ்ணன்மே விஷ்ணு எஷா அனப்பயனே தவிரேகே மனுஷ மானுஷி விஷோ தேனூம் அப்படி படம் மகாலியான திருமான்ன மகால விஷ்ணுக்கும் சீத்தையந்த கிருஷ்ணனாவது ருமிணியவரன் அப்படி ஒவ்வொரு அவதாரங்களையும் பகவானை விட்டு பிரிவதே இல்லை கூடவே வரக்கூடியவள் அதுதான் சொன்னார் அகலகில் ஏன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பான் அப்படிப்பட்ட எம்பெருமானும் தேவா தேவனாக அவதரித்தால் வேறு தேவசன் இருக்கின்றன பகவான் ஏற்கக்கூடிய அவதாரக்கு தலைவர் தானும் ஒரு சரீரத்தை ஏற்று கொண்டு வராள் அப்படின்னு பராசர ரசிகள் அப்படி அழகாக அங்கே மகாலட்சுமி பிரபாவத்தை அங்கே காண்பிக்கிறார் விஷ்ணு புராணத்தில் திருப்பார்கள சம்பவத்தில் அவர் தோன்றும்போது மகாலட்சுமி பிரபாவம் தோன்றும் அப்போ பகவான் சொல்கிறார் கிருஷ்ணன் அதுக்கு இந்திரன் போல திக்பாலகர்கள்லாம் அவர்களுடைய சிறப்புகளை பெற்றவர்கள் பெரிய போல் கொண்டவர்கள் சரீரத்தில் அப்படி அழகு இருக்கு நல்ல வள்ளல் தன்மை கொண்டு வரும் நிறையா கொடையாளிகள் இருப்பன் சரீர பலம் பலமும் பராக்கிரமும் கொண்டு இப்படிப்பட்ட பலவிதமான ராஜாக்கள்லாம் ஒன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சார்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சீண்டி ஆரம்பிக்கிறார் இங்கேருந்து தான் இந்த பத்தாவது ஸ்லோகத்தில்ன்னா பதினோரு ஸ்லோகம்ல பகவான் வந்து கொஞ்சம் சீண்டி விளையாடுகிறான் மேலே பார்ப்போம் பதினொன்றாவதுலேருந்து இந்த சீண்டு பார்ப்போம் அப்போ அடியின் சமர்ப்பணம் முன்ன மாதிரி இந்த பத்தாவது ஸ்லோகத்துலேருந்து இருபதாவது ஸ்லோகம் வரைக்கும் கண்ணன் ருணி தாயாரை சீண்டுக்கிறான் அப்போது பதினோரு பால் போடுறான்னு சொன்னேன் தான் அதுதான் விஷயம் அதுக்கப்புறம் இதில் பதினாறு குறைகள் சொல்கிறாப்புல தன்கட்டை காணிக்கிறாப்புல சொல்கிறார் அது புரியாது சொல்கிறான் அப்படியே அப்போது ரெண்டு குறைகள் ருக்மணி தாயார் சொல்கிறாப்பு இருக்குது அப்படியன் சமர்ப்பணம் பண்ணுறேன் பதினொன்று தான் பிராப்தான் அர்ச்சினோஹித்மா செய்தியா தினேஸ்வர துர்மதானு தத்தா பிராத்ரா சுபித்ராஜ காஸ்மான் நோபுருஷே அசமான் ्राप्तानचिनो हिवा चैध्यादी स्मरधुर्म दत्ता भ्रात्रु कस्मान्ो समाने सजभ्यो बिभ्रहा सुब्रू லவ் கிருத்தாா் பிரயத்தியன் ராஜ் விபிரோ சமுதிரம் சரணாலி கிருத்தா பிராயத்தியிருசனா அஸ்பம் பும்சாம் அலோகபரமீயூஷா ஆத்திரா பரவீம் சுபிரூஷிதான் அஸ்ஃப்ட்டு அலோக்கரமீயூஷா ஆதிராக பதவீம் சுபிரோய் தோஷிதா நிஞ்சனிஞ்சனப்பி தாஹ நட்ய மாம் பஜன் जनप्रिया, சுமிய மெஞ்சனஸ்வதிஞ்சனப்பி தாண நட மாஜி சுமியமே யோ ஆத்மம் வித்தம் ஜன்ம ஐஸ்வரோர்வோ மைத் ந अधम அதமயோ கொஜித்த யோக ஆத்மம் வித்தம் ஜன்ம ஐஸ்வரிய தயோ விவகோ மைத் ந உத்தம அடமயோஜி பதினஞ்சு மறுபடியும் பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் அந்த வத்தாவிரஸ்க உத்தராம் அறாவது அறுபதாவது அயம் கர்ச்சி அத்யம் தான் அத்தினோஹி சைத்மரன் திராத்திரா சுபித்திராச்ச கோ உபுஷே அசமான தான் அத்தினோஹித் चैध्यादीन स्मरधुर्मानता भ्रात्र स्विरा चो वृषे सजभ्योभ्य शुभ्रो समुद्रम शरण गतालवि कृतद्वेशातक्तना राजजभ्योभ्यरहाशुभ्रो समुद्रम शरण गतालवि कृतद्वेशन பிரயத்திரு அஸ்பும் அலோகபரமீயா ஆஸ்தி பதவீம் பிராயசீர்த்தோஷிதமும் அலோக்கமீயூஷா ஆஸ்திர பதவீம் பிராயசி யோஷித நிஞ்சனிஞ்சனப்பி தடா மஜந்தி சுமியமே நிஞ்சன வய சரஸ்வதி நிஞ்சனே யோராத்மசமம் வித்தம் ஜன்ம ஐஸ்வரிய ஆகிருவோ மைத் நமயோ குஜுரி ஆம யோ ஆமசமம் வித்தமரிய ஆகிரு தோ விவோ மைத் நவும ரமயோ குஜிரேம் பதினஞ்சாவது அர்த்தம் வாக்கும் பதினொன்று பதினஞ்சு பகவான் வந்து சீன்றார் இந்த பத்தாவது ஸ்லோகத்துலேருந்து தான் ராஜகுமாரியும் ஆமாம் அவர் வந்து தன்னை வந்து ராஜகுமாரனாக சொல்லிக்கிறவர் அவள் அவளை பொறுத்து ராஜகுமாரியும் லோகப்பாளர்கள் மாதிரி இந்திராதி லோகப்பாளர்கள் மாதிரி அதாவது ரொம்ப மிகுந்த ஐஸ்வர்யத்தை கொண்டவர்கள் பெருந்தன்மை கொண்டவர்கள் சீமான்கள் அழகு இருக்கு உதார குணம் இருக்கு பராக்கிரமம் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய பல ராஜாக்களால் நீ அடையப்பட்டவளாச்சேன் அவர்கள்லாம் ஒன்னை வந்து கல்யாணம் பண்ணி நினைச்சாரளே அப்போது தன்னுடைய பிதாவாலையும் அது அந்த குண்டினபத்து ராஜா பீஷ்பகன் அவராலையும் தமையன் யாரே இருக்கு அவனாலையும் வாக்தானம் செய்யப்பட்டவளான நீ அதாவது யாருக்கு அந்த சிசுபாலனுக்கு காமவெறி கொண்டவர்களும் அதாவது மிகவும் அடைய வேண்டும் ஒரு தீவிரமா இருந்தவர்களும் உன்னை விரும்பி வந்தவர்களுமான அந்த சிசுபாலன் போன்ற மற்ற ராஜகுமாரர்களை விட்டுட்டு உனக்கு சமானம் இல்லாதவர்களும் ராஜாக்கள்டி பயந்தவர்களும் நாங்கள்லாம் பயந்திருக்கோம் சமான உனக்கு சமானம் இல்லாதவர்களும் சமுத்திரத்தை வந்து நாங்கள் சரணமடைந்து இருக்கக்கூடியவர்களும் பலசாலிகளோட விரோதம் செய்தோம் யாரு ஜனாசிந்தன் ஜலாச்சந்தன் உங்க அண்ணா ருக்மி அப்படி பல பேருண்ட விரோதமாக ஆனவர்களும் அநேகமாக எங்களை யாரும் பிடிக்கிறது இல்லை ஒன்று எங்கே இந்த மோடியை வந்து ஒழுங்காக இருக்கக்கூடிய மோடியை ஏதாவது மற்றவங்களுக்கு பிடிக்கு பிடிக்கிறதோ ஏன்னா எல்லா விதமான அயோக்கியத்தனத்தை அவரை நிறுத்தியிருக்கார் க முக்கியமாக இந்த அசுர வேகத்தில் நடந்தது ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்தில் அந்த கன்வர்ஷன் இது உங்களுக்கு புரியறதா புரியல தெரியல அப்புறம் மைனாரிட்டிஸுங்கிற பேரில் அந்த முஸ்லீம்ஸும் கிறிஸ்டியன்ஸும் ரொம்ப வளர்த்து விட்டுட்டாங்க இந்த காங்கிரஸும் மற்ற எல்லா விதமான விதிகளும் நம்ம இந்துக்களுக்கு புத்தியே கிடையாது அல்ப புத்தி கொண்ட பைத்தியக்காரன் இந்த செக்குலரிசங்கிறத்தில் படித்ததில் வந்து மூளைகெட்டு போனவர்கள் சரியான படிப்பும் அந்த பரம்பரையில் வந்து நம்பிக்கை இல்லாத கிருக்கர்கள் சந்தேகம் இல்லை அவர்களால் என்னாச்சு பலம் குறைஞ்சு கொடுத்து அவர்கள் வந்து வளர்ந்து கொடுத்து அப்போ இந்த உங்களை என்ன தூக்கி விட்டுறதுக்காக இருக்கக்கூடியன்னா அத்தனை பேரும் வரிசையா இருக்காங்க அதனாலதான் சொல்லுங்கது அப்படி பலசாலிகளோட விரோதம் செய்து கொண்டவர்கள் எல்லாம் ஆப்போசிட்ல பார்த்தாலும் தெரியும் எல்லாம் ஒரு பெரிய கும்பலை இருக்கும் தனேகமா ஏக்கமா வீரமா சிங்கமா இருக்கும் அப்படி அநேகமாக சிம்ஹாசனத்தை துறந்தவர்கள் ஏன்னா இவர்களுக்கு அந்த பூர்வத்தில் இவர்களுடைய குலத்தில் எதுவாக விடப்பட்டது ராஜ ராஜ அப்படிப்பட்ட எங்களை அழகான பூர்வங்கள் கொண்டகே இருக்குனே என்ன காரணத்தை கொண்டு எங்களை எல்லாம் பற்றியாக வர்ணம் பண்ண அழகான பூர்வங்கள் கொண்டகே இருக்குனே பார்ப்பதுக்கு அழாக இருப்பேன் எல்லா விதிலும் நல்லா இருப்பேன் ஸ்பஷ்டமாக ஆச்சாரங்களை கொண்டவர்கள் ஆமா அவ்வளோ லேசாக புரிஞ்சிக்க முடியுமா புரிஞ்சுக்க முடியாது லோக்கரீதியை நாங்கள்லாம் அனுசாரணை பண்ணார் அவர்கள் அதாவது லோக்க லோக்கம் வந்து பண்ணுற பத்து பேரை ஒரு லோக ரீதியாக பண்ணுறாருன்னா ஒருத்தர் மாத்திரம் ஆப்போசிட்டாக விஷயம் தேரியாரு அப்படி புருஷருடைய மார்க்கத்தை அனுசரிக்கக்கூடிய அதாவது லோக்கரீத்திய அனுசரணம் பண்ணாமல் புருஷனுடைய மார்க்கத்தை அனுசரிக்கக்கூடிய ஸ்தீகளை அநேகமாக வருத்தப்படுகிறார்கள் அதனால ஏ அழகான சரீரத்தை கொண்டவளே இடை இடுப்பை கொண்டவளையும் அப்படி அழகான சரீரத்தை கொண்டு நாங்கள் எப்பொழுதுமே தரித்திரங்களுக்கும் தரித்திரங்களுக்கும் கிஞ்சினான கையில் ஒன்றும் இல்லை பணம் இல்லை பணம் பறவையெல்லாம் ஒன்றும் இல்லை தரித்திர ஜனங்களாக இருப்பவர்களுக்கும் மிக பிரியமானவர்கள் தரித்திர ஜனங்களை வந்து செய்கிறமாக கொண்டவர்கள் மாதிரி அப்படி இப்போ ரிஷிகள் முனிவர்கள்லாம் எல்லாம் ஸ்நேகிதர்களாக இருக்கார்கள் அவற்ற ஒன்றும் இல்லை தபஸ் தான் தனவர்களுக்கு அதாவது பணம் கொண்டவர்கள் செல்வந்தர்கள்லாம் அநேகமாக என்னை வந்துட்ட வரவே மாட்டார்கள் வாஸ்தவம் தான் அவங்களே ஏதாவது வரமாட்டார்கள் இது நிச்சயம் யார்களுக்கு எந்த ஸ்திரீ புருஷர்களுக்கு தனமும் ஜாத்தியோட ஐஸ்வர்யத்தோட கூட சௌந்தர்யமும் நல்ல குலம் நல்ல படிப்பு நல்ல ஐஸ்வர்யம் நல்ல அழகு இப்படி ஜாதகத்தால் நினைக்கப்பட்ட வருங்காலம் தங்களுக்கு சமமாக இருக்கிறதோ அப்போ கல்யாணம் நடக்கணும் ஸ்னேகம் இருக்கும் அதாவது சமமானவர்களிட்ட ஸ்நேகம் இருக்கும் விவாகம் நடக்கும் அப்படி இருக்கும் உத்தவனுடையவர்களுக்கும் அப்படி புரிந்தாலே மேலே பார்ப்போம் கிருஷ்ணா